நாட்டின் வணக்கம் தினமுறுக்காக உங்கள் அலுமையிலு முகத்தில் உள்ள மாசு மறுக்கள் நீங்க பிம்புஸ் அடையாளம் நீங்க எளிய முறை வாழைப்பழத்தோட உள் பகுதி அது அந்த வெள்ளையா அந்த தோல்குள்ள இருக்கிற நார் பகுதி இருக்கு அதை வந்து நம்ம முகத்துல படுற மாதிரி வச்சு தேய்ச்சுக்கிட்டு வந்தோம்னா முகத்துல உள்ள மாசு மறுக்கள் எளிதில் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்